ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நஷாந்தமனம் யோகிநம் சுகமுத்தமைத்திரம்மூத்தமகல்ஷம் பகவான் தியானத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்லி பூர்த்தி பண்ண போகிறார் தியானத்தினுடைய பிரயோஜனத்தை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அந்த தியானத்தினுடைய பிரயோஜனத்தை அடையணுங்கிறதுக்காக தியானத்தை விடாமல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுறதுக்காக ருச்சி ஏற்படுறதுக்காக பகவான் உபதேசம் பண்ணுறார் ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம்னு ஞான மூணு பாகத்தோடு இருக்கு ஸ்ரவணத்தில் சாஸ்திரங்களுடைய பரம தாத்பரியம் பிரம்மைவ சத்தியம் அப்படிங்கிறது தான் பிரம்மத்தை தவிர ஒரு வஸ்துவும் கிடையாது வேறு ஒரு வஸ்துவும் கிடையாது அந்த பிரம்மம் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது எல்லோருடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது ஆத்மா ஒன்று தான் இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் எல்லாருடைய உடம்பு மனசு புத்தியும் வாஸ்தவம் கிடையாது இது மாயா காரியம் இதுதான் உபதேசத்தினுடைய தாத்பரியம் இது ஆழமான மனசுக்கு போகிறதுக்காகத்தான் மனநமும் நிதித்தியாசனமும் இருக்குது மனநத்தில் சந்தேகங்கள் எல்லாம் போக்கிக்கிறோம் நிதித்தியாசனத்தில் ஸ்ரவணத்தினாலேயும் மனநத்தினாலேயும் உறுதிப்படுத்தப்பட்ட தத்துவஜானத்தை ஆழமான மனசில் நிலைநிறுத்துறதுதான் அதனால கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்களை பல கோணங்களில் வேதவியாசர் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாத ரூபமா நமக்கு உபதேசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் யோகினம் உத்தமம் சுகம் உபைத்தி யோகியை மேலான சுகம் வந்து அடைகிறது சொல்லல தியானத்தினால சுகம் ஆனந்தம் இவனை வந்து சேர்றதுங்கிறார் ஆஹா ஆனந்தமே இவனை தேடி அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் அடிக்கடி இப்படி எல்லாம் தர்மமே அவனை தேடிக்கொண்டு வரும் புண்ணியமே அவனை தேடிக்கொண்டு வரும்னு எல்லாம் சொல்லுவார் அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்துன்னு எல்லாம் சொல்லுவார் அது மாதிரி இவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுனால தானே இந்த ஆனந்தம் வரதான் அது எப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நாம் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கணும் சாந்த ரஜசம் அகல் மஷம் முதல்ல சாந்தரஜத்தை எடுத்துப்போம் சாந்த ரஜசம் சாந்த ரஜஸம்னா ரஜஸ்லாம் அடியோடு ஒடுங்கி இந்த பரபரப்பு படபடப்பு டென்ஷன் ஃப்ரெஸ்ட்ரேஷன் என்னெல்லாமோ வார்த்தையெல்லாம் சொல்கிறோம் நாம் ரெஸ்ட்லஸ்னஸ் இந்த மனசில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சலம் ரஜஸ்ன்னு சொன்னால் ஒரே ரெஸ்ட்லெஸ்னஸ்ன்னு சொல்கிறோமே அலைபாய்ஞ்சுட்டு இருக்குது மன கொதிப்பு மன கொந்தளிப்பு அதெல்லாம் கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னா ஒழுங்கா தர்மத்தை விடாம பொறுமையை அனுஷ்டிச்சதுடைய பிரயோஜனம் அதுவும் சித்த சுத்தி வேணும்னு சொல்லி நிஷ்காமமா பண்ணின தர்மானுஷ்டானம் அதைத்தான் கர்மயோகம்ங்கிறோம் இந்த கர்மயோகம் பண்ணினத்துனால என்ன ஆகுறதுன்னா மனசு அடங்கிறது இந்த பரபரப்பு படபடப்பெல்லாம் அடங்கிறது ஏன்னா தர்மமா நாம செயல்படுறதுனால விருப்பு வெறுப்புக்களை எல்லாம் நாம வெற்றி கொண்டு செயல்படுறதுனால மனசு அந்த சஞ்சலத்திலேருந்து விடுபடுகிறது சாந்த ரஜசம் இந்த அகல் மஷம்ங்கிறதுக்கு எல்லா விதமான பாபங்களும் அசுத்தமான விஷயங்கள் எல்லாம் போனவன் அர்த்தம் அந்த யோகிக்கு அட்ஜெக்டிவ் இதெல்லாம் சாந்தரஜசம் யோகினம் அகல்மஷம் யோகினம் இப்படி எல்லாத்தையும் அவரோட சேர்க்கணம் யோகியை அப்படின்னு அர்த்தம் நன்றாக மனம் அடங்கிய யோகியை அப்படி அர்த்தம் அகல்மஷம்னா நன்கு அறவே எந்த விதமான தோஷங்களும் இல்லாத யோகியை கல்மஷம்னா பாபங்கள் அதனால ஏற்படுற துக்கங்கள் அதனால ஏற்படுற சஞ்சலங்கள் ஆக விருப்பு வெறுப்பு ஒரு வகையான கல்மஷம் அப்புறம் அறியாமை இன்னொரு கல்மஷம் சந்தேகம் இன்னொரு கல்மஷம் எத்தனை தான் படித்தாலும் திரும்ப திரும்ப நம்ம பழைய வாசனைப்படியே நடந்துக்கிறதுங்கிறது இன்னொரு கல்மஷம் இந்த கல்மஷம் எல்லாம் போயிடுது கர்ம யோகத்தினால இந்த ராகத்வேஷங்கிற கல்மஷம் போயிடுறது அப்புறம் உபாசனை பண்ணுறதுனால விக்ஷேபம்ங்கிற கல்மஷம் போயிடுறது அப்புறம் சிரவணம் பண்றதுனால அஜ்ஞானம்ங்கிற கல்மஷம் போயிடுறது மனனம் பண்றதுனால சந்தேகங்குற கல்மஷம் போயிடுறது நிதித்தியாசனம் பண்றதுனால விபரீத பாவனைங்கிற அந்த கல்மஷம் போயிடுறது ஆகவே அகல்மஷம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்புறம் அடுத்தது என்னன்னா பிரசாந்த மனசம் யோகினம் இந்த உபாசனை எல்லாம் பண்ணி நல்ல குணங்களை எல்லாம் சம்பாதிச்சு தத்துவஜானத்தை அடைஞ்சதுனால மனசு ரொம்ப சாந்தமாயிடுச்சு இதெல்லாம் சத்வகுணம் முதல்ல ரஜோகுணம் அடங்கி விட்டதுன்னார் இப்போ சத்வகுணமும் ரொம்ப குறைஞ்சு அமைதியாக இருக்கு டீப்பர் குறைஞ்சதுன்னா தமசு வரல தமசு கிடையவே கிடையாது அகல் மஷம்னா தமோகுணம் நீங்கி அர்த்தம் பண்ணிக்க முடியும் சாந்த ரஜஸம்னு சொன்னால் ரஜோகுணத்துலேருந்து விடுபட்டு இருக்கான் ஏதாவது மினிமைஸ் ஆயிடுச்சு டோட்டலாக போகாது ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் பிராந்த மனசம் ரொம்ப அமைதினா அமைதி அப்படி ஒரு அமைதி மனசில் அவனால உணரப்படுகிறது பிரசாந்த மனசம் ஹேனம் ஹேனம்னா இந்த யோகியைங்கிற எல்லாம் நம்ம நேரில் பார்க்கறதாகவே சொல்லப்படுறது இந்த யோகியை இதுவரைக்கும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இந்த யோகியை உத்தமம் சுகம் உபைத்தி சாதாரண சுகம் இல்லை அந்த தியானத்தினால கிடைக்கக்கூடிய சுகத்தை எத்தனை கோட்டி ரூபாய் கொடுத்தாலும் எத்தனை பதவி அடைஞ்சாலும் எத்தனை உறவுகள் இருந்தாலும் எவ்வளவு சக்கரவர்த்தியா இருந்தாலும் அடைய முடியாது இது வந்து சரியான வாழ்க்கை மூலமாக அகத்திலே உணரப்படுகிற பிரம்மான இந்த உத்தமம் சுகம் உபைத்தி உபைத்தி சாந்தரஜசிற அந்த உபைத்தி போடணும் உத்தமம் சுகம் உபைத்தி அப்புறம் இன்னும் இருக்கு பிரம்மபூதம் பிரம்மபூதம்னு சொன்னா ஆயிட்டான் அந்த மெய்ப்பொருளை தியானம் பண்ணி பண்ணி இந்த சரீரத்திலையும் மனசுலையும் அகம்ங்கிற இந்த புத்தி மிகவும் குறைந்து போய்விட்டது ஏதோ இந்த உடம்பு நிழல் மாதிரி தொடர்கிறது எரிஞ்சு போன கயிறு மாதிரி இருக்கு அதனால பிரம்மபூதம் இருக்கக்கூடிய இந்த யோகியை இந்த உயர்ந்த சுகம் கிடைக்கிறது இது நிதித்தியாசனத்தினுடைய பரம பிரயோஜனமாக பகவான் இங்க உபதேசம் பண்ணியிருக்கார் தொடர்ந்து வர ஸ்லோகங்கள்லாம் தியானத்தினுடைய பிரயோஜனத்தை தான் சொல்றது அத நம்ம நன்றாக படிக்கிறதுக்கு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிற இந்த சமயத்தில் ஷங்கேரி ஜெகத்குருக்கள் ரெண்டு பேரும் தேனி வேதபுரி ஆசிரமத்துக்கு இன்றைக்கி சாயங்காலம் விஜயம் பண்ணுகிறார்கள் அஞ்சு மணிக்கு வந்துட்டு திங்கக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இங்கிருந்து கிளம்பி பெரியகுளம் போகிறார்கள் ரெண்டு நாளும் ஆசிரமத்தில் அவர்கள் தங்கியிருந்து அனுகிரகம் பண்ண போகிறார்கள் இந்த வாட்ஸ்அப்பில் கற்பவை கற்போம் கேட்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும் நான் ஜெகத்குருக்கள்கிட்ட நல்லா நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கணும் நீங்கள் எல்லோரும் பரமக்ஷேமமாக இருக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணி உங்களை எல்லாம் ப்ளஸ் பண்ணி நான் சந்தோஷப்படுறேன் யாருக்கெல்லாம் வர முடியலையோ அவர்களெல்லாம் மானசீகமாக நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ எல்லாருக்காகவும் நான் நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாரும் பரமக்ஷேமத்தை அடையணும்னு இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜத்குரு சங்கராச்சாரியார் பன்னெண்டு வருஷம் சுங்கேர்லேயே இருந்திருக்கார் அப்பேற்பட்ட உத்தமமான ஸ்தலத்திலிருந்து ஆச்சாரியர்கள் இங்கே வர்றது நம்மெல்லாம் பண்ணின பாக்யம் அவர்களுடைய அனுகிரகத்தினால இன்னும் நான் சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் நன்றாக புரிந்து கொண்டு அதை கடைப்பிடிச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் சரீரத்தில் பகவான் ஆரோக்கியத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணட்டோம் நம்ம தொடர்ந்து நல்ல காரியங்களையே செய்து நம்ம எல்லாரும் க்ஷயமாக இருக்கிறதுக்கு ஜெகத்குருக்கள் நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணட்டோம் நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அதுக்கு அடுத்த நாள் சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறு மணி வரைக்கும் சங்கரா டிவியில் தேனி ஆசிரமத்தில் ஆச்சாரியாவில் வரவேற்று அவர்கள் பண்ணுற அனுகிரக பாஷணத்தையும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் உபன்யாசத்தையும் ஒளிபரப்பப் போகிறார்கள் எல்லோரும் அதை கேட்டு ஆனந்தப்பட்டு ஜென்மத்தை சார்த்தகமாக்கிக்கணும் பிறவிய பயனுள்ளதாகணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்